பாடம் முன்னூற்றி பன்னிரெண்டு இமாம் ஜும்மா நாளில் உரை நிகழ்த்தும் போது முழங்கால்களை கட்டி கொண்டு உட்கார்வது வெறுக்கத்தக்கதாகும் இதனால் தூக்கம் ஏற்படும் உரையை கேட்க முடியாமல் போகும் மேலும் முழுவதும் ஒரிந்திர வாய்ப்பு உண்டாகும்